நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக உங்கள் தோழி முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் மீனாட்சி அந்த பொண்ணு கோர்ட்டு வாசப்படிக்கு வெளியில ஒரு மரத்தடி நழடுக்கு கீழே நின்னுட்டு இருக்கா அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா கண்ணிலிருந்து கண்ணு தண்ணியா முடியாது அப்ப அவ அழுதுட்டே இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில நினைச்ச சம்பவங்கள் நினைச்சு பாக்குறா தனக்கு திருமணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அடுத்தது போக போக குழந்தை இல்லை அப்படின்ற வந்து குறை வந்து வர ஆரம்பிச்சுது அதனால டாக்டர் போயிட்டு மீனாட்சியோட கணவர் இவளும் டாக்டர்ட்ட போறாங்க அப்ப இவளுக்கு குழந்தையும் பிறக்காத பாக்கியமே இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க அதனால மீனாட்சியோட கணவர் பேரு ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் மனசபாக ஆரம்பிச்சிருச்சு கணவர் வீட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இவளை வெறுக்க ஆரம்பிச்சாங்க இத பாத்துராமச்சந்திரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக ராமச்சந்திரன் கூப்பிட்டு டே இவ்ளோ இனிமே டைவர்ஸ் பண்ணிட்டு அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவனும் அதுக்கான ஏற்பாட செஞ்சிடறான் இதுல இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருந்த மீனாட்சி வந்து கோட்டு வாசல்ல அழுதுட்டே இருந்தா அவங்க அப்பா வாச கோட்டு வாசல்ல இருந்து இறங்கி வர்றாரு படிக்கல அதை பார்த்த உடனே தன்னோட கையில இருந்த வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணீர் கழிக்கிற அப்பாவுக்கு அழுதுறது தெரிய கூட அப்பா வந்து அப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா அது பதில் சொல்றதுக்குள்ளே அங்கிருந்து ராமச்சந்திரன் மீனாட்சியோட கணவர் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா கையில ஒரு பத்திரிகை எடுத்துட்டு வரான் மீனகுட்டி எனக்கு இன்னும் நாலு நாள்ல கல்யாணம் அதனால நீயும் மாமாவும் கண்டிப்பா வந்துருணும் ஒரு பொண்ணு வந்து நான் பாத்தேன் அந்த பொண்ணு பேர் வந்து சாரா அவள்கிட்ட நான் எல்லா விஷயமும் சொன்னேன் அவளுக்கும் இதுக்கு சம்மதம் என்ன வந்து என் மேல ரொம்ப லவ் பண்றா என்ன மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றோம் உடனே மீனாட்சியாப்பாக்கு பயங்கரமா கோவம் வருது ஏயா டைவர்ஸ்டி இப்பதான் வந்திருக்கு அதுக்குள்ளேயே உனக்கு வந்து அவ்வளவு அவசரமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேக்குறாரு உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்றான் எனக்கு தெரியும் தீர்ப்பு எனக்குதான் சாதகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன் நீங்களும் மீனக்குட்டியும் கண்டிப்பா வந்து நீங்கதான் முக்கியமான அல அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே கோபத்தோட மீனாட்சியோட அப்பா அங்கிருந்து மீனாட்சிய கூட்டிட்டு போறாரு மீனாட்சிக்கு ரொம்ப வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்புறான் அப்படியே போயிட்டு இருக்கும் போது மீனாட்சியோட அம்மாவுடைய உறவினர்கள் மூலமா மீனாவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அவன் அந்த வேலையை போய் பார்க்கும்போது போற மாதிரி இருக்கு அங்க புது மனிதர்கள் எல்லாத்தையும் சந்திக்கும் போது அவளுடைய மீனாட்சி அவங்க வீட்டுல அன்னைக்கு இருக்கா திடீர்னு வந்து அவனுடைய கணவன் வந்து வந்த உடனே வந்து மீனாட்சியை வந்து கேட்கறான் உள்ளார வரா இவளவும் பாத்துட்டு எதுவுமே சொல்லவே இல்ல இவனே வந்து மீனகுட்டி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான் நீங்க யாரு என்னிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்கறா உடனே மீனகுட்டி சாரி என்னுடைய மனைவி வந்து என் கூட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் மிஸ்டர் ராமச்சந்திரன் இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்க வேற சொல்லலாம் வந்த விஷயத்த சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லன்னா கிளம்புற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கோபமா சொல்றான் உடனே உன்னோட கோவம் எனக்கு புரியுது மீனும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதிங்க அவசியம் உங்களுக்கு எல்லாமே உனக்கு தான காரணம் உங்களுக்குள்ள என்ன பிளவு இதெல்லாம் எங்கிட்ட இதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோவத்தோட கேக்குறா உடனே இந்த மாதிரி என்னோட மனைவி வந்து அவளுடைய வேலையில அவ வந்து கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவரு பிரெக்னன்ட் ஆயிட்டா ஆனா அவளுக்கு வந்து அவங்க வேலை செய்யற இடத்துல அவளுக்கு பெரிய ப்ரமோஷன் ஹாங்காங்ல வேலைக்கு அனுப்பிட்டு துளி கூட மதிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மீனா கேக்குற இல்ல மீனும் நான் வந்து இப்பதான் உன்னோட அருமையை நீ எனக்காக எவ்ளவோ செஞ்ச உன்னோட அன்பை எவ்வளவோ காமிச்ச அதெல்லாம் நான் புரிஞ்சுக்காம குழந்தை பிறக்கலன்னு உன்னை வந்து நான் இது பண்ணிட்டேன் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான் மீனும் அம்மாவும் கொஞ்சம் யோசி ஏன்னா எனக்கும் வயசா ஆடிச்சு ஒரு தோணை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்ற உடனே இவ கேக்கும்போது மீனாட்சி வந்து சொல்றான் அப்ப இப்ப நான் வந்து எப்படி வர முடியும் ஒரு குட்டி கல்யாணம் பண்ணி வச்சு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா நீங்க அதை கோர்ட் மூலியமா விடுதலை வாங்கிட்டீங்க இப்ப நான் உங்க வீட்டுக்கு எப்படி வர முடியும் சமையல் இல்ல வீட்டு வேலைக்காரியாவா அப்படின்னு சொல்லி கேக்குற உடனே ராமச்சந்திரனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு மீன என்ன மன்னிச்சுக்கோ தப்பாத நினைக்காத என்ன மன்னிச்சிரு என் கூடவா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கெஞ்சி கேட்கறான் உடனே வந்துட்டு மீனும் வந்து இப்ப இருக்கும்போது இங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து வருது அவ மீனோட மனித போய் உட்கார்றான் உட்கார்ந்த மிஸ்டர் ராமச்சந்திரன் இந்த குழந்தை வந்து பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அம்மா கிடையாது அவரு வந்து என்ன குழந்தை பிறக்கல பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா இந்த குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம் ஸோ இப்ப நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா ராமச்சந்திரன் எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்பிட்டான் மீனோட அம்மா வந்து நீ சொல்றது அழுகிற ஆம் ஏது உறவுகளுக்காக நாம் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் விரைத்து விடுகிறோம் அதனால் முடிவின் பிரிவுதான் மெஞ்சுகிறது தயவு செய்து அந்த சூழ்நிலைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்